சத்குருமிக்கிஜி குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பையால் பாகவதம் கற்க மூடலை சொல்கிறோம் அந்த ஐம்பத்தி அஞ்சாவது தியாயம் முடியறது கடைசி மூணு ஸ்லோகம் ஒரு ஆவர்த்தி சொல்லணும் அர்த்தம் சொல்லணும் அப்படி தான் நேத்திக்கு விட்டது இப்போ அந்த மூலத்தை பார்ப்போம் பிரத்யும் நன் அதாவது கல்யாணாயி உடனே கல்யாண பிரத்யும் சொல்லிட்டார் விஷ்டனுக்கும் ருப்பணிக்கும் பிறந்த கண்ணன் அந்த பிரத்யூம் நன் கதையை சொல்லிட்டார் அதனால் இதுலேருந்தே என்ன தெரியும்னா ஒரு சரித்திர மாதிரியெல்லாம் அதை பார்க்கவே கூடாது இந்த மாதிரி தான் பதிலெல்லாம் சொன்னார்கள் சில பேர்லாம் கீர்க்குத்தனமாக இதோ எல்லாம் அந்த நம்முடைய வேல்யூ எஜுகேஷன் படித்ததுனால வந்த வெனாஜி அதனால் எந்த புராணமுமும் சரித்திரம் மாதிரி பார்க்கக்கூடாது முக்கியமாக பாகவத்தம் இது முதல்ல நல்லா ஞாபகத்துக்கணும் பாகவத்தம் முன்ன பின்ன முன்னே பின்ன இருக்கும் நல்லா இருக்கும் பல மன்வந்தரங்களை பல கல்பங்களில் வந்தது அதெல்லாம் அப்படியெல்லாம் வரும் ரிப்பீட்டும் இருக்கும் கொஞ்சம் மாறுதலும் இருக்கும் அதனால் இது சரி அது தப்பு அது கரெக்டு இது சரி இப்படி விசாரமே பண்ணக்கூடாது என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறதுனா உத்தமம் அப்போ நமக்கு அனாவசியமான நம்முடைய வீணான இது சர்ச்சையில் நம்ம இறங்கணும் நம்ம முக்கியமானது நம்ம சாரம் என்னன்னா பகவதியும் ஞானம் தான் சாரம் அதை பார்க்கலாம் அதனால எதுக்கு சொல்ல வேணேன் இது வந்து கல்யாணம் ஆச்சு உடனே பல வருஷங்களாகவும் குழந்தையா பிறந்து பல வருஷம் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த சம்பராசனை முடிச்சுட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய பதினாறாயிரத்தி நூத்தி ஏழு கல்யாணங்கள் வரப்போகுது ரெண்டு கல்யாணங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் ரெண்டு கல்யாணங்கள் ஐம்பத்தி எட்டில் அஞ்சு கல்யாணம் ஐம்பத்தி ஒன்பதுல பதினாறாயிரத்தி நூறு கல்யாணம் இதெல்லாம் முன்னால் நடந்திடா அப்படின்னா நடந்துடா எப்படி இருந்துட்டு அப்புறம் அறுபதாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணனும் ருக்மணியும் ஊடல் அது வந்து நாராயணத்தில் பார்த்தோம் இல்லையா ஒரே தசரத்தில் முடிச்சிட்டார் அது வந்து பாட்டியாக இருக்க போது தாத்தா பாட்டியாக இருக்குன்னு வந்தது அதனால் தேச கால வஸ்து அந்த பரிச்சயத்தை தாண்டினது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது ஏதேனா முதல்ல புரியதுக்காக சொல்லணும் அதனால் கீழ்கித்தனமாக கேட்டார்கள் அதை வந்து விஷயம் தெரியாமல் அது கேட்டார்கள் அவர்களுக்கு வந்து வேறு குரூப்பில் வேறு இடத்துல அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லணும் அதனால் ஹிஸ்டரி இல்லை ரைட் நம்ம முப்பத்தியேட்லேவீவ் கிருஷ்ணராம தட்டியம் பரிஷுவஜ்ணீச்சர் கிருஷ்ணராம தட்ட ஸ்ய பரிஷ்ணீச்சர் நஷ்டம் பயம் ஆக்கர்ண ஹோம இவ ஆயோ பாலோ திஷ்டேதியான் दिषे ह ब्रुवन् अब्रुवन्न नष्ट प्रद्युम नमा जात आकर्ण्य द्वारकसहा अहो मृत इव आयात बालो दिष्ट हूवन् हब्रुवन् यंब मुहु पितृसन निरूपनज सभाव तन्मातरो यद भजन भावा तन मातरो சிம் நலு ரிம்பிம்பே ரஸ் பரபிம்பே கா அமுன் அனரிய எம்ப பிதனூஸ் சா தன் மாதிர தன் மாதரோயூ சித்திரம் நலு தி நலு ரமாஸ்பரம்பிம்பே கா அிவின் அனிய அப்பறோக்கம் அடுத்தது அரசம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு இந்த இப்படி அந்த பிரத்யும்னன் அழகாக இதே அப்போ ரட்சிப்பதே பத்து மா பத்து நாளாக அதை குழந்தைய சமுத்திரத்தில் போட்டால் அது எப்படி பழைச்சிருக்கும் அது மனுஷ குழந்தை அக்கறமும் அதை வந்து மீன் வேறு சாப்பிட்டு அப்புறம் மீன் வைத்துக்குள்ள உசுரோடு இருந்திருக்கு அதை அறுத்தா முசுரோடு இருந்திருக்கு அது வளர்க்கப்பட்டது அந்த வளர்க்கப்பட்ட குழந்த ஒரு வாலிபனானவனை அந்த சம்பராசுரனை முடிக்கிறது அதுவும் அவனும் பெரிய மா பல மாயைகள் தெரிஞ்சவன் இப்படி எல்லாம் இருப்பதில்லாதான் விஷயம் அப்போ கா ரிப்பதையும் இந்த நம்ம இதிலே பார்த்தோம் ஏழாவது ஸ்கந்தத்தில் நரசிம்மாவதார் ஆரம்பிக்கிற போதும் கிரண்ய கசுப்பே அவனுடைய அம்மாவுக்கும் கிரண்யாட்சனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சொல்லுவார் யார் ஒன்று கர்ப்பத்தில் லட்சிகள் அவர் தான் வெளியில் லட்சிக்கிறார் அப்படின்னு அவன் சொல்ல அவன் பெரிய நாஸ்திகன் இல்லை இரண்ய கசிப்பும் நாஸ்திகன் இப்போ இருக்கிறவள் தான் நாஸ்திகனோட ஒர்த்து இதே இரண்ய கசிப்போட ராவணனோட ஒர்த்து எல்லாம் ஒருத்து எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய திரிவிடியாசு உங்களுக்கு புரியாத விஷயம் என்னா என்ன பண்ணுறது வேறு தலையில் லட்சிகொண்டி தான் ஒன்றும் புரியலை அப்படி ஒரு இந்த கிருக்கான சிக்கியூலர் ஆட்கள் இருக்காங்க ஏன்னா அது படிப்பு நமக்கு அப்படி ஆகிடுது படிக்கிற தமிழ் புஸ்தகத்தை இடது கையால் கூட தொடக்கத்தில் ஆய்க்கில்லை அப்படிப்பட்ட மகாமட்டமான விஷயம் சரி இதை பொண்ணு தான் அதனால் பாகவதத்தை படித்தால் நம்ம வந்து நல்லபடியாக பகவான் வந்து நமக்கு அடுத்த ஜென்மம் இல்லாமல் பண்ணணும் அதுக்காக நீங்கள் கேளுங்க நான் அதான் சொல்கிறேன் அப்போ தேவிக்கியம் வசூலியவரும் ராமகிருஷ்ணர்களும் இப்படியே மற்ற ஸ்திரீகளும் ருக்மிணியும் அந்த தம்பதிகளை யார் அந்த காமதேவன் ரத்தி மன்மதன் ரத்தி பிரத்யும்னன் மாயாவதி அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டு சந்தோஷப்பட்டார்களா பாடன்னு பாருங்க அதுக்குள்ள மொதல் அத்தியாயத்தில் கல்யாணம் முடிஞ்சது அடுத்த அத்தியாயத்தில் புள்ள மாட்டுக்குணம் கிருஷ்ணனுக்கு ருக்மணி புள்ளை மாட்டுக்குணம் துவாரகாவாசிகளெலாம் ஜனங்கள்லாம் காணாமல் போன பிரத்யும் வந்திருப்பதாக நினச்சி கேட்டேன் காணாமல் போ பிரத்யுமே கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் குழந்த இறந்தவன் திரும்ப வந்துட்டு போனால் திரும்ப வந்தான் அப்படின்னு பாக்யந்தான் இது பெரிய பாகியமே நம்மளுடைய முடிய அனுகிரகமே பாகியமே அப்படின்னு பஷ்டமாக எல்லாம் சொன்னார்கள் பித்ருவரூப நிஜேசபாவா பித்ருவரூப நிஜேசபாபா பிதாவுக்கு துல்லியமான ரூபம் கொண்ட அப்படிப்பட்ட பிரத்யூம்னுட்டேன் தன்னுடைய கணவன்கிற எண்ணம் கொண்ட அந்த பிரத்யும் தாய்மார்கள் மற்றவர்கள் எல்லாம் ஆசை கொண்டவர்களார் எந்த பிரத்தியும்னு அடிக்கடி ரகசித்திர சேவித்தாரோ எப்படின்னு இது உண்டோ அது ஆச்சரியமே இல்லை அதாவது அப்படின்னா பார்ப்பதற்கு கணன மாதிரியே இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி ஆச்சரியம் ஸ்மரிக்கும் பொழுதும் கழகத்தை அஸ்மரே சித்திரம் ஒரு ஆச்சரியம் இல்லை வரே மறிக்கிற பொழுதும் கலக்கத்தை அதாவது குழப்பி விடுறாப்புல பண்ணக்கூடியதும் மகாலட்சுமிக்கு இருப்பிடமான கிருஷ்ணனுடைய முக பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய மன்மதன் கண்களுக்கு அக்ஷி விஷய கண்களுக்கு புறனாக கிடைக்கிறான் அதனால மற்ற ஸ்திரீகள்னா சேவித்தனர்ங்கிற விஷயத்துல கேட்பான்னு அப்படின்னு கிமுத்தா அந்நா நாரியா அந்நாரியா காமே அப்படிப்பட்ட மன்மதன் அக்ஷி விஷய கண்களுக்கு புலனாக ஏற்பட்டதால் காமன் முதல்ல மன்மதன் வந்து பொதுல கண்ணுக்கு விஷயமாக ஆட்டுவான் கண்களுக்கு தெரிய மாட்டான் ரதிக்கு மாத்திரம் தான் தெரியவான் முன்னால் ஒரு சாப்ப விமோச்சனை மாதிரி எரிக்கப்பட சொன்னார்கள் இப்போ கண்ணுக்கு தெரியிற மாதிரி மற்ற ஸ்திரீகள்னா இதை க பார்த்தார்கள்னா அந்த விஷயத்தில் கேட்பான் அப்படின்னா கிமுத்தா அந்ய நாரியா அப்படி சொல்கிறார்கள் காமே அஸ்பரிப்ப மேஸ்மரே நினைக்கிற போதே கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு இருப்பிடமான கிருஷ்ணனுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய மண்மத்தன் விஷயத்துல கண்களுக்கு புறநாயப்பட்ட மற்ற ஸ்திரீகள்லாம் செய்வித்தார்கள் கேட்பானே அப்படின்னு முடிக்கிறார் தேவிக்கு சிறே வரும் கிருஷ்ணன் பலராமன் திருப்பணி எல்லா ஸ்திரீகளும் அந்த மன்மத்த ரத்திய காமதேவன் ரத்தி அல்லது மாயாவத்தியை சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் கட்டி கட்டிக்கொண்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் பார்க்காவாசிகள்லாம் காணாமல் போன இந்த பிரஜியுமன் திரும்பி வந்ததை பார்த்து செத்த பிள்ளை இறந்து போன புள்ளை மறுபடியும் நல்லபடியாக அவன்ட்டானே திரும்பி விண்டானே இதுதான் ஆச்சரியமான விஷயம் தெய்வத்தியல் தான் அதிருஷ்டந்தான் பாக்யந்தான்னு சொன்னார்கள் பிரஜியுமனனுடைய அந்த அழகு ரூப அழகு இருக்கேன் வடிவழகு அவனுடைய தகப்பனார் மாதிரியே அதாவது கிருஷ்ணனுடைய அந்த கிருஷ்ணனுடைய மா அதாவது தகப்பனார் கிருஷ்ணன் தானே அவருடைய ரூபம் மாதிரி வடிவழக அப்படியே பார்த்து ஒரே மோர்டில் எடுத்த மாதிரி இருக்கிறத பார்த்தேன் அவனுடைய தாய்மார்கள்னா கிருஷ்ணனாக நினைச்சிக்கொண்டும் ஆசப்பட்டுண்டு அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு அப்புறம் தனியாக போயிட்டாருங்க வெட்கப்பட்டு போயிட்டாருங்க ஏன்னா கிருஷ்ணனா அப்படியே நினைச்சிட்டு வெட்கப்பட்டு போயிட்டாருங்க அப்புறம் புரிஞ்சுண்டு லக்ஷ்மியனுடைய மனாலானவன் நம்ம கண்ணன் அவனுடைய பிரதிபிம்பமான மன்மதன் அவனுடைய அவதாரமாக தான் இருக்கார் அந்த பிரத்யூன் நேர நேராக கண்களுக்கு வந்து புலப்படுற போது புறணாகிற போது கண்களுக்கு நேராக தெரிகிற போது புறனாக போதும் இப்படி மயங்கிறதுல என்ன ஆச்சரியம் ஒன்றுமே ஆச்சரியமே இல்லை அப்படி இருக்கிற போது அவனை பார்த்து எல்லா ஸ்திரீகும் மயங்கினான்னு சொல்லவும் என்ன அப்படி இருந்தார்கள் மேல ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆ ஐம்பத்தி முக்கியமான ஒரு உப்பாக்கியாகவும் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அனாவசியமான துரியசம் அதாவது கெட்ட புகழ் கெட்ட கீர்த்தி அதாவது தூற்றுவது மற்றவர்களை வந்து தூற்றி அனாவசியமான அபகீர்த்தி வருது அதாவது ஒரு தப்பு பண்ணாத தப்பு பண்ணதாக வந்து ஒரு உங்கள் மேலே சாட்டப்படுகிறது இப்படியெல்லாம் அப்பகீர்த்தியெல்லாம் வரக்கூடிய தான் போக்கக்கூடிய விஷயம் இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு கல்யாணம் பகவானுக்கு நடக்கிறது ஒன்றும் முதல்ல ஜாம்பவத்தி அதுக்கடுத்தது சத்யபாமா இதில் ஒரு பக்தன் கூட கீழ் வந்துருவாங்கிறத காமிக்கிறார் பின்னால் அப்படி இந்த சமந்த கோபாக்கியனை கேட்டால் இந்த அனாவசியமான அபவாதங்கள் அபவாதங்கள் இப்போ அடி எடுக்கேன்னு வச்சுக்கோம் இவர் வந்து எதோ யாருகிட்டயோ ஏதோ எதையோ வாயிட்டு ஏதோ பண்ணுறார் சொல்கிறார் இவர் வந்து சும்மா இதாக சொல்லலான்னு அதாவது ஆத்மார்த்தமாக ஒன்றும் சொல்லலை யாருக்கையோ இதையோ வாங்கிட்டு இதோ ஒரு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி விட்ட ஆரம்பிச்சிடணும் இது ஒரு அப்பவாதம் எனக்கு தெரியும் நான் எதையும் யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது இன்னும் அதனால் தான் ஐடென்டிட்டியாக வச்சுக்கலாம் ஐடென்டிட்டியே கிடையாது ஐடென்டிட்டியாக சுவாமி தான் அப்போது இது ஒரு அப்பவாதம் அந்த அப்ப இப்படிப்பட்ட அப்பவாதங்கள் வந்து அடியான வச்சுட்டே சொன்னேன் ஏன்னா மற்றவர்கள் பேர் சொல்ல வேண்டாங்கனால அப்போ இப்படிப்பட்ட அபவாதங்கள் கெட்ட கீர்த்திகள்லாம் போயிடும் முக்கியமாக அது வந்து இந்த பாதிரபர மாசம் சுக்கலபக்ஷ சதுர்த்தி அதாவது மகா விநாயக சதுர்த்தி இருக்கு இல்லையா அது சுக்கல சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாது சந்திரனை பார்த்ததுனால கண்ணன் வந்து சந்திரனை பார்த்ததாக சொல்லப்படுது மற்ற புராணங்கள் இருக்கு வேறு இடத்துல இருக்கு கணேச புராணம்லாம் இருக்கு மௌதல்ய புராணம் அதெல்லாம் மகாகணபதியினுடைய ஒரு பிரபாவத்தை சொல்லக்கூடியது அதை பார்த்தா அப்பகேற்றி வரும் அப்படி கண்ணனான பகவானுக்கு ஒரு அப்ப கேர்த்தி வந்துடும் இந்த பலராமன் கூட பிறந்த அண்ணா பலராமனை நம்பலை கூட கட்டின்ற பூமி தேவி தாயாராக இருக்கக்கூடிய கூட நம்பலை அப்படி கண்ணனை யாருமே நம்பலை கண்ணன் அதில் எந்த விஷயத்திலும் மாட்டவாத ஒரு நல்ல இதே பகவான் அவனுக்கு அப்பகீர்த்தி வந்தது அந்த அப்பகீர்த்தி ஏன் வந்ததுன்னா இந்த சந்திரனை பார்த்து எந்த சந்திரனை பார்த்ததுனா இந்த மாதிரி அந்த பாத்திரை பார்த்த சுக்கலை மகாவி மகா சதுர்த்தி அணி சந்திரனை பார்த்தால வந்தது அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த துரித துஷ்கீர்த்தி அப்பவாதம் அதெல்லாம் இந்த ரெண்டு அத்தியாயங்களை படிச்சா போயிடும்னு சொல்லப்படுகிறதையும் பெரியவர்களால இதை ஃபாலோ பண்ண பிடிக்கிறது அதனால அது முன்னாள் சொல்லிட்டேன் இதுல செவன்த் கம்பெனிங்கிறது இப்ப எங்கா இருக்குன்னு கேட்டான் இப்பெல்லாம் கிடைக்காது அப்படி உண்ட விஷயம் இது இது கொடுத்த அந்த கோல்டை பத்தி பார்த்தா இந்தியன் எக்கானமி எப்படியெல்லாம் முன்னால இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் எக்கானமி அதான் இந்த வேர்ல்டு வேர்ல்டுல இந்த உலகத்துல தி பெஸ்ட் உயர்ந்த எக்கானமி அது இப்போ வந்து நல்ல தலைமையால வரணும் பகவானை பிரார்த்தனை பண்றோம் அப்படி ஆகட்டும் மேல முதல் அஞ்சு ஸ்லோகம் சத்திராஸ்வனையா கிருஷ்ணாஜகிள்டா சமந்த சமந்தே நணினியமத்தீசுக்கோவ சத்திராஸ்வனையம் கிருஷ்ணாஜிட சமந்தே மணிநயமுமியம் <ग्णाग> श्रीसुको वाच सज्रोतनीया कृष्णा कित श्यमंत नणमुम ये दजोभाज हत्रज्र किम करो ब्रह्मन्बिषम श्यमक कुतस्थ कस्मा दुता हरे अजोराज हत्र किमक ब्रह्म कृष्ण कि சமந்த கதே இது வாச ஆசீத் தான் சூரிய பத்திய பரமசா பிரீத்த தணிம் பிரத சூரிய சமந்தம் ஆசீ சத்ராஜரூரியோ பரமசகா ஈத்தை மணி தூரியத்துட்டமந்தம் கவிர மணி கண்டே விரமான ரவி பிரவிஷோ ாரம் ராஜன் தைஷா நோலக்ஷிதமணி கண்டே வராஜமான ரவி பிரவிஷோ ாம் ராஜன் தேஷா நோலிதம் விலோக்கியூராஜா முட்டதீவி அப்போக்கியூராஜசம் முட்டதவிதே அக்கி பகவத் தசூசூரிசங்கிதா முதலஞ்சுலோகம் ரூடீம் பார்ப்போம் என்ன சொல்ற சுகபிரமிகனே ரமணினம் எதத்தவ ீ சுோவத்ராஜனையிருஷ்ணா எ கிள்க்கிள்ஷா சமந்தே மணினா சொயுமம் எதத்தே ராஜோஜ சத்ராஜில்ஷம் சமந்த குத்திய குதராஜோவா சத்ராஜம் அக்கோத்து கிருஷ்ண கிஷம் சமந்த குதோவாஜ ஆசீத்தராஜனூரியோ ப்ரெஷ்ய பரமகஸ்மே மணிம் பிரதாத்தம் பூரியத்துஷா சமந்தம் ஸ்ரீதுகோவா சீசராஜ் பத்தமக்கா ஸ்ரீ தமி மணிம் பிரதியத்துஷந்தம் கபிரந்தமணிம் கண்டே வராஜமான பிரவிட்டோ ாரம் ராஜன் தேச நோபலட்சிணா கதம் விபிரந்த மணி கண்டே வராஜமான பிரவிஷ்டோம் பிரவிஷ்டோ ாரம் ராஜன் தேசா நூலட்சிதான் தம் விலோக்கிய தூராத்து தம் விலோக்கியூரா தேஷா முட்டதாக திவிதேட்சை பகவத்தை தசம்சுகூ சூரியசங்கிதா தம் விலோக்கியூராத்து தேஷா முட்டதாக திவிதேட்சை பகவத்தை தசம்சுகூ சூரியசங்கிதா முதலஞ்சு ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் அப்படி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் சமந்தகமணியினுடைய உபாக்கியானம் சொல்கிறார் இதில் பரிணயம் ஜியபாமா பருணையும் அப்படி சொல்லப்படுறதையும் இதை கேட்பவர்களுக்கு முன்னாலே உங்களை சொல்லிட்டு அதனால் விடாமல் கேளுங்கோ யார் யார் இருக்கலாம் அபகீர்த்தி அப்பவாதம் தப்பான தூற்றுதல் தூற்றுதல் உங்களை யாராவது எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கிறவர்கள் உங்களை தூற்றுவார்கள் அப்படிப்பட்டதெல்லாம் இந்த தோஷங்கள் போகும் உங்களை புதுசாக பழிச்சுன்னு சொன்னால் இப்போ நன்றாக தெரிகிறது நமது மோடி அவர்கள் அவர்கள் வந்து எப்படி ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கார்னு தெரியுது அவர் எப்படி எப்படியெல்லாம் இந்த திரவடியாசெல்லாம் சொல்கிறாங்க புரியுதா இல்லையா இதுதான் தூற்றுது இது வந்து எந்த ஒரு இதில் எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் தூற்றுது இது எல்லாம் இந்த பாப்பமெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல இல்லையா இது அப்புறம் அவருக்கு அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் இது நான் சொல்லலை நியாயசாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் சொல்லதை சொன்ன யாராவது சொன்னேன்னு அப்படி ஆகணும் அதனால் யாராவது யாரையும் நீங்கள் வந்து விஷயம் தெரியாமல் தூற்றக்கூடாது ஏன்னா திருப்பி அவர்கள் சரியாக இருந்தால் திருப்பி அவங்களை அடிச்சிடும் எப்படி சத்யராஜன் சொல்லப்பட்டவரும் திறந்தார் அவர் வந்து அந்த கோஷ்டில் இருக்கக்கூடியவள் தான் இந்த இவ்வளவு பேரை வாழ வச்சான்னு சொன்னோம் இல்லையா அந்த கோஷ்டில் இருந்தவர் தான் சத்யராஜன் அவன் வந்து ஒரு தவ பண்ணிட்டான் தவறு பண்ணிட்டான் அபராதம் பண்ணிட்டான் அவன் வந்து கிருஷ்ணனுக்கு தன்னுடைய பெண்ணை செமந்தகமணியோடு தானே முயற்சி எடுத்துக்கொண்டு அதாவது முயற்சி கொடுத்தோ தானே அதுக்கு வேண்டிய வழிகை எல்லாம் செய்து கொண்டு கொண்டு போய் கொடுத்தான் அப்படின்னு சுகர் சொன்னார் ஒரே ஒரு ஸ்லோகத்தை முடிச்சிட்டார் இப்போ ராஜா கேட்டால் பரீட்சிக்கும் அப்பா ஹே பிரரிஷர் சத்ராஜ்களும் யாரு கிருஷ்ண பகவானுக்கு என்ன அபராதம் பண்ணான் அவனுக்கு சிவந்த மணி எப்படி கிடைச்சது எங்கே இருந்து கிடைச்சது கிருஷ்ணனுக்கும் சத்ராஜத்தினுடைய பெண் என்ன காரணத்தால் கொடுக்கப்பட்டாள் என்ன காரணத்தை கொடுக்கப்பட்டாள் அப்படி கேள்வி கேட்டு தூண்டினார் நம்ம கேள்வி கேட்டானா பதில் சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் கொஞ்சம் கேட்குறீங்க அப்போ என்னதான் செல்ஃப் டிரைவில் என்னதான் ஒரு ஆத்மார்த்தமாக என்னதான் வந்து ஒரு சுவாத்தியாயம் சொல்லி சொன்னாலும் ஏதாவது ஒரு ஒரு ஃபீட்பேக் ஏதாவது ஒன்று என்னையா சொல்றேன் நீ குட்டு பேடு அக்ளி தி அக்லேயஸ்து ஏதாவது சொன்னாலா போதும் த மோஸ்ட் ஒர்ஸ்ட் அக்லேஸ்துன்னு சொன்னால் கூட போதும் ஏதாவது கேட்ட பண்ணு ஒரு சந்தோஷம் இல்லையா அது போரும் அது வந்து லாக்கிங் சில பேர் சொல்கிறாரு வாஸ்து சுக்கர் சொல்றார் பக்தனான சித்தராஜத்துக்கு சூரிய பகவான் வந்து ஆப்த ஸ்நேகனா இருந்தார் அப்போ பிரிய ஸ்நேகிதான அதாவது சூரிய பகவானுக்கு யாரு மேல இருக்கார் அவர் அவர் மூணு லோகளுக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்குறார் வாழ வைக்கிறார் எல்லாம் பண்றார் அவர் தான் இல்லாமல் பண்றார் அப்படின்னா சூரிய பகவானுக்கு சூரிய மண்டலத்தை அந்தர்யாமியா இருக்கார் பகவான் அவர் எல்லாரையும் வாழ வைக்கிறார் அப்படி அவருக்கு ஸ்நேகிதனா ஆப்தேகிதனா இருக்கார் அவர் இருந்தார் சூரிய பகவான் பிரிய சிநேகிதனான சூரிய பகவான் அப்படியே சந்தோஷமடைந்து செமந்தக மணியை அவர் கொடுத்தார் செமந்தக மணினா என்ன அவர் ஒரு மணி ஒரு அழகான ஒரு மணி இதெல்லாம் வந்து ஃபாரின்ல எங்கேயாவது உண்டா கௌஸ்துகம் இதில் கொண்டு போய் போயிட்டு கொண்டு போயிட்டாங்க இங்கிலாண்ட்ல யூகே கொண்டு போயிட்டான் அந்த மாதிரி ஏ ராஜன்னு அந்த சத்ராஜர் அந்த ரத்னத்தை அதை அழகா கட்டி போட்டு கழுத்துல ஒரு ஆகாரமா போட்டு அணிந்து கொண்டும் சூரியன் மூலம் பிரகாசிக்கிறாங்க ஏன்னா சூரியன்ட்டேன்னு வந்திருக்கு அதையும் தெய்வமணி செமந்த கவனி அதை பிரகாசிக்கிறேன் துவாரக்கையில் பிரவேசிச்சிடும் அந்த ரத்னத்தினுடைய அந்த தேஜஸ் ஒளி பிரகாசத்தால் சத்ராஜன் யாருன்னே தெரியல ரத்ராஜன் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப லைட் இருக்கிற போதும் பின்னால் அது வெளிச்சம் கம்மியாக இருக்கிறவங்க தெரியாது வெளிச்சம் மற்ற இடத்துல மேலே போட முடியும் வெளிச்சத்துக்கு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியாது எப்பவுமே பார்த்துருக்கலாம் இந்த ஒரு தீபம் தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு இருட்டு இருக்கும் ஜனங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து அவனை பார்த்து அப்படி பிரகாசத்தால் கண் கண் பார்வையெல்லாம் ஒழுங்கி போய் சூரியனை நடிச்சுண்டு சொக்கட்ட நாடிக்கூடிய கிருஷ்ணன் போய் நம்ம சொன்னார்கள் ரசம் எல்லாத்தையும் விடயத்தை சொல்லி நமஸ்காரன்னு சொல்லி சொன்னார்கள் விவரமாக பார்ப்போம் அந்த செவந்தகமணி உபாக்கியானத்தில் சுக்கர் வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிட்டார் ஏ பரீட்சத்தையும் மன்னவா கிருஷ்ணன் தப்பாக நடந்து கொண்ட சத்ராஜித்தையும் செவந்தகமணியோட தன்னுடைய புத்திரியான சத்யபாமியை கிருஷ்ணனுக்கு தானே முயற்சி எடுத்து கல்யாணம் செய்து கொடுத்தார் மணியும் கொடுக்க போனார் அவன் ராஜா கேட்டார் கேள்வி பிரம்மரிஷிகன் இந்த சத்யராஜதி கிருஷ்ணன்ட்ட என்ன யார் சத்ராஜதி கிருஷ்ணன்ட்ட என்ன தப்பு பண்ணான் சிமந்த மணி எப்படி கிடைச்சது கிருஷ்ணனுக்கு தன் பெண்ணை ஏன் கொடுத்தான் எப்படி கேள்வி கேட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் சத்ராஜத்தின்னு ஒத்திருந்தார் இந்த விருஷ்டிகள் அந்த கர கௌரவ இதெல்லாம் இருந்தது இல்லையா யார் அவர்கள் அப்படியெல்லாம் பல சைன் செக்ட் இருந்தது இல்லையா அதில் ஒத்தன் சத்ராஜி அதில் சூரியனுடைய சூரிய உபாசனம் சூரிய நாராயண உபாசம் பண்ண சூரியனுடைய சிறந்த பக்தன் சூரியன் அவனுக்கு மாதிரி இருக்காரு சூரியனுடைய ஃப்ரெண்டாக சத்ராஜ் இருக்கா சூ சூரியன் ஃப்ரெண்டாக இருக்கா சிறந்த பக்தன் பக்தியினுடைய ஒரு மிகுதியால சூரியன் வந்து பிரிய ஒரு ஃப்ரெண்டாகிட்டான் சூரியன் அவன் அவனுடைய பக்திக்கு சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட பிரியத்தோட ஒரு செவந்தக மணியாக அவனுக்கு ப் ஒரு ப்ரைஸாக கொடுத்தார் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு ஒரு ப்ரைஸாக கொடுத்தார் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு ப்ரைஸாக சூரிய நாராயணர் செவந்தகமணியாக அவனுக்கு கொடுத்தார் ராஜனே அந்த மணியை அந்த சித்தராஜத்தையும் சந்தோஷத்தை வாங்கி வந்து அதில் வந்து தெய்வ வந்து ரொம்ப தூய்மையாக சுத்தமாக தரிக்க வேண்டும் சில விஷயங்கள் அப்படி தான் உண்டும் அதை கழுத்தில் சூரியமா சூரிய நாராயண போலவே பிரகாசிக்கிறான் அப்படி ஒரு ஒளி பிரகாசம் துவாரகைக்குள்ளே நொஞ்சான் அவனுடைய அந்த பிரகாசத்தால் மணியினுடைய பிரகாசத்தால் வர்றது சத்தராஜி தான்னு ஜனங்களுக்கு தெரியல அவன் தூரத்துலேருந்து பார்த்த ஜனங்கள்லாம் அந்த மிகவும் அதாவது சூரிய நாராயண கீழே இறங்கி வந்தால் அப்படி அப்படி ஒரு பிரகாசம் அப்படி ஒரு பேருளியால் பிரகாசத்தால் கண்கள்லாம் கூசி போய் சூரியனே வரான் அப்படின்னு நினச்சிட்டு சொக்கட்டான விளையாடின்ற கூடிய கண்ணன் கிருஷ்ணன் போய் எல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள் நமஸ்காரம் பண்ணி சொன்னார்கள் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்த்தம்